الا تخافوا ولا تحزنوا وابرئوا بيته التي كنتم توعدون صدق الله العظيم وقال النبينا صلى الله عليه وسلم ادخيلكم ان ذا نفسه وعمل لما بعد الموت والانتم ان اضاع نفسه هواه وتمنى على الله او كما قال عليه الصلاه والسلام رواه مسلم உலகத்தை படைத்தேன் என்றென்றும் கண்டடித்திருந்த அன்னதாரின் குடும்பத்தினர்கள் மீளும் மீதும் கட்டளை அதே போல் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ அப்படியாப்பட்ட வாழ்க்கையை எடுத்து நடத்துமாறும் எவ்வாறான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்த்தார்களோமான இழிவான நரகத்துக்குரிய வாழ்க்கையை விட்டு முற்று முழுதான் தவிர்த்து விலை வாடுமாறு முதலில் எனக்கும் அப்பா இவர்களுக்கும் தப்புவாவி நசிஹட்டும் வசிக்கும் செய்து கொள்கின்றேன் மேலான தர்மியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு ஆலா நம்மை இந்த உலகத்தில் படைத்துள்ளான் இந்த உலகத்தில் படைத்து நம்மிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய சிலர் இடையே இந்த உலகத்தில் வாழ வேண்டாம் எங்கள உள்ள சென்ற பிரகாரம் எங்களுக்கு வாழ முடியாது மாறாக அல்லாஹு ஆலா எவ்வாறான ஒரு வாழ்க்கையை வாழுமாறு சொல்லிருக்கின்றானோ அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நிரந்தரமான வெற்றிக்கு உள்ளாக்கப்படுவோம் அப்படி இல்லாம எங்கள்துட்டோம் என்றா அந்த நரத்துக்கு போகக்கூடிய நிலைமை தான் ஏற்படும் அப்படி அல்லா மேலோகே குமன ஜீவத் எனப்படுது துணைத்துக்குரிய மேலான இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த உலகத்துல யாராக இருந்தாலும் அது ஆணாக இருக்கலாம் அது பெண்ணாக இருக்கலாம் அது குழந்தையாக இருக்கலாம் அது பட்டம் பதவி ஒரு படித்தவராக இருக்கலாம் ஒரு ஆலயமாக இருக்கலாம் ஒரு தாயாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி இந்த மத்தியமாக இருக்கக்கூடிய நாங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருந்து கொண்டு தான் சும்மாக்கு வந்து உட்கார் மனசுல பெரியோரு பாறை இந்த விஷயத்தை நான் எதிர்க்கல எனக்கு சொந்த வீடு வாசல் இல்ல அல்லது என் மகிழ்ச்சி திருமண விஷயம் அவமண திருமண விஷயம் இப்படி பல யோசனைகள் கொலந்த பாக்கியம் கிடைக்கணுமே இந்த வியாபாரம் மரக்கட்டாவணுமே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மனசுல பல பாறைகளோட இந்த பாறங்களை காட்டாம திருச்சி கொண்டு அன்றாடம் வாழ்க்கைய நகர்த்து வேளாண் விஜய் சுக்கிர இஸ்லாமிய சகோதரர்களே படிக்கக்கூடிய மாணவன் எடுத்துக்கொண்டா அவருக்கு யோசனை எப்படி வரப்போகுது என்ற ஒரு பயன் ஈந்து கொண்டுதான் இருக்குது வியாபாரம் செய்யக்கூடியவருக்கு இந்த நாள் என்ன லாபம் வரப்போகுதோ சொன்ன விரிவாக்கம் இல்லாதவங்களுக்கு அந்த யோசனை சொந்த வீடு வாழ்ந்த நீக்கிறவங்களுக்கு அன்றாட ஊர்தி செலவுடைய இப்படி யாரை எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோட திருச்சு கொண்டு காலத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம் யாரும் எந்த ஒரு தேவையும் இல்லாதவங்க இந்து விதத்துல யாருமே இல்லை அல்லா ஒரு சுகானவங்க ஆளாவுடைய ஒரு சுந்தர் அந்த தேவையோட தான் மனிதனை வச்சிருக்கின்றான் யாரும் எல்லாம் பூர்த்தியானவங்க இல்லை ஏதாவது பிரச்சனை முடியும் பொழுது அடுத்த பிரச்சனை வந்து நிற்குது இப்பதான் இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அதுக்கு பிரச்சனையா ரெண்டு பேரை மனசனுக்கு யோசிதக்கும் மகான தீர்வுகளை செல்கிறான் இது நபிமார்களுக்கும் ஏந்துச்சு எங்களுக்கு வடக்கு மீட்டல் அல்ல எது நபிமார்களுக்கும் ஏந்துச்சு கண்ணனை சொல்லலாம் அவரையுக்கும் ஏழுச்சு அன்றாடம் பார்க்கிற பல பிரச்சனைகள் இது வந்து கொண்டு இப்ராிம் அேஸ்லாம் தாவா பணியை அந்த பணியை செய்து முடிந்ததுக்கு நெருப்புல போடுவோம் இப்ராஹிம் அலேஸ் வாழ்க்கை குரு சென்று கொண்டு என்ன வாழ்க்கை குரு பிரச்சனை பணப்பிடி ஜீவா பெண்ணுங்கிற இப்ராஹிம் அலை தரன் இருந்து கொண்டு போறான் நெருப்புல போடணும் என்று செல்லுறான் இப்ராஹிம் எனக்கு மலக்குமாராய் உதவியும் தேவையில்லை படைத்தும் கட்டளை ஏன் இருப்பே எப்ராஹிம் மீது அலஹி நிம்மதியா கடைசி கட்டத்துல மனுஷன் செல்வான் அல்லாஹ் என்ன பார்க்கிறான் இல்லையா பாவம் செய்யறவனுக்கு அல்லா புரிஞ்சு அஞ்சு நேரம் சொல்லுற எனக்கு எந்த ஒரு உதவி பருவது அல்லாஹ் ஈமானம் கொஞ்சம் செட் பண்ணி பாக்கிறான் நான் சதக்கா கொடுக்குறேன் அங்க உதவி செய்கிறேன் அந்த மதுரஸாவை எப்படி கொடுத்துருக்கிறேன் அந்த மதுரஸா போட எதுக்கு உதவி செய்கிறேன் இங்கே ஏழை உதவி செய்கிறேன் ஆனா அல்லாஹ் என்னை மூஞ்சமாக்குறான் இல்லே எனக்கு தொங்க உருவாக்கல் இல்லேண்ட உள்ளே நான் யாரைய பற்றி கெடுதில் நினைக்கிறேன் இல்லை செல்லி செல்லி கெடுதில் எனப்போம் இதன் எங்கட உமை உமா அடுத்தவங்க நாங்கள் என்ன நினைக்கிறோம் எங்கட புள்ள கெட்ட வேலை செஞ்சா அது தவறு அல்லே தெரியாம சிந்தே அவர் வந்து பாவம் அடுத்த தவறு செஞ்சா துங்கோட்டி இது அன்றாடம் எங்கட வாழ்க்கையில ஈர்க்கக்கூடிய ஒரு வசன் நாங்க எங்கட சகோதரன் உண்டு அடித்தாருன்னா மறைப்போம் இன்னொரு வீட்டுக்குள்ள அந்த ஆ பாத்திமதாசம் அடிக்கிறேன் இதுக்கு மத்தியில் வாழ்க்கையில பிரச்சனை பாசியம் இல்லை ரொம்ப கவலை ஏ வாழ்களை ஒரு குழந்தை இல்லையால எனக்கு குழந்தை பாத்தியம் இல்லாம வாழ்க்கையில நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை அழுகிறாங்க சதனா கொடுக்குறாங்க ஆனா இது ஒரே ஒரு மறந்து அல்லா இடத்துல கையென்றது அல்ல இடத்துல கையெழுந்த அனுமதி தேவை அவரை சந்திக்க போறேன்டா பல நாளுக்கு முன்னால தயாராகுவோம் ஒரு மாப்பிள்ள பொன் பார்க்க போறேன்டா எப்படி தயாராகுவார் அவர் பசுந்தாவி அவர் சேவெடுத்து அவரை கொண்டே வெச்சு அவர் புதிய உடுப்பு வாங்கி இப்படி அவரு மனிதர்களை சந்திக்கிறதுக்காக தன்னை தயார் செஞ்சு கொள்றமா அவருக்குரிய நேரத்துல நான் வாரு நீங்க என கேட்ட கேளுங்க நான் உங்களுக்கு தாரேன் சுபகானங்களா யாரும் அப்படி செல்லற இல்லை ஆனா அந்த அப்படி கேட்கிற ரப்ப தயார் உச்சு நாங்க சந்திக்க தயாரில்லாமு கிட்ட கையேந்தி பார்ப்போம் அதுல இன்பம் சுபகான ஒரு நாள் செஞ்சு பார்ப்போம் அல்ல ஒரு சில வசனங்களை பாதிக்கிறான் செல்லல மக்களுக்கு பிரச்சனை வருது அல்ல குல் செல்லுங்க நபியே நீங்க செல்லுங்க நபியே நீங்க செல்லுங்க செல்லுதான் ஆனா ஒரே ஒரு இடத்துல அல்ல ஆசிரியமா பயன்படுத்துறாள் என்னுடைய ஐயார்கள் நான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அல்ல நாங்க கேக்கிறத எங்கடா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் இதனால நாங்க அல்லா இடத்துல கேட்கக்கூடியவனா மாறும் அல்லா சகாஜத்துடைய நேரத்துல அடியான் என்னிடத்துல கேட்கிறான் இல்லையா என்று கேட்கிறான் கேட்க தயாராகும் வாழ்க்கையில இந்த விஷயத்திய வச்சுக்கொள்வோம் இனிமேல் தவறிட மாட்டேன் இந்த தகஜத்துல எதிர்ப்பு நான் அல்லா கிட்ட கேட்பேன் ஆனா இதுக்கும் சில நிபந்தனைகள் அதே போல தலைக்கலாம் மீண்ட வயிற்றுல சிக்கி கொள்றாங்க அவங்களும் அனுமாயம் செஞ்சு கொண்டு செஞ்சாள் இத செஞ்சேன் இதை செஞ்சேன் எனக்கு சாரா இல்லை நடிமாறுகள் துவா கேட்டு காட்டுறாங்க யார நம் பாவிடா எனக்கு செந்தொண்டும் இல்லையா நீ உதவி செஞ்சிடையா யாரு யூனு களைக்கலாம் கேட்கிறாங்க قال என்னோட என்ன படைத்திரான் எனக்கு நேர்வழி காட்டுவான் வாழ்க்கைய பேம் அல்லாட உதவி வாட கடைச்சிட்டு அன்றாட செல்வாங்க நாங்க வட்டி எடுக்கோமே தெரியுமா யாரும் உதவி செய்யல பள்ளி சக்தி கிட்ட போய்ட்டு சென்றோம் உதவி செய்யல ஹஜ்ரார் கிட்ட போயிட்டு சென்றோம் உதவி செய்யல குடும்பத்தாக்கள் கிட்ட போயிட்டு சென்றோம் உதவி செய்யல பள்ளி அசுரத் ஓடிஸ்வரன் என்று நடத்தி கொண்டு பள்ளி அசுரத் கிட்ட போயிட்டு சொன்னோம் அவரும் உதவி செய்யவில்லை இதுக்கெல்லாம் பொறுப்பு நீங்க தான் நான் இல்லை நான் பாவத்தை செஞ்சேன் இதெல்லாம் பதில் அல்ல அல்லாத உதவி இதை தாண்டி நிலம வந்து அறியாந்த உள்ள ஒரு சிலரும் நாம் வட்டிக்கு கை வச்சிடும் அந்த நேரத்துல யார் அப்ப இந்த வட்டிக்கு கை வைக்காம இருக்கிற என்று பொறுமை செய்யிறாரு தன்னவுக்கு தவறி போது தனக்கு கிடைக்கவில்லை அந்த நேரத்தில் ஒரு கண்ணீர் வரும் வாழ்க்கையில எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அந்த கண்ணீர் வரம்பல் அல்லா கிட்டது வாக்கெழுங்க யாழ்வா உனக்காவே பொறுமையா இருக்கிறேன் யாழ்வா உதவி செல்கிறேன் அல்லாறு உதவி முக்கியமாக வரும் இதுதான் நல்லாவும் உதவி மூத்த அலேசெல்லாம் முன்னுக்கு கடல் பின்னுக்கு திராண்டப்பட்ட அழை அதுக்கு முன்னால் அல்லாதேன் சக்கரை அலேசெல்லாம் வயோரிபாவியாக்கி இப்ரா நெருக்கு போனாலே அல்லாட உதவியை கேட்டுட்டு எனக்கு அல்லா உதவி செய்யவில்லை என்று சொல்லுறோம் நெருப்புல போட உன்னாலே கிலோமீட்டர் தரப்பு தூரம் என்று அல்லா கிட்ட கேட்டு நல்லா உதவி செய்யவில்லை அதனால பாவத்தை செஞ்சேன் இதுதான் அன்றாடம் என்ன வாழ்க்கை இதுக்கு நாலு விஷயங்களில் இந்த வாழ்க்கையில எடுத்து நடக்கும் இந்த நாலு விஷயத்தொண்டு போங்க இந்த நாலு விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையா மாற்றிக்கொள்வோம் ஏற்றுக்கொள்வான் முதலாவது உணவு நரிசல் அல்லா வரைவசல்ல அவங்க அறிவிக்கிறாங்க அபு ஹுரா அவங்க எதன செய் அமலுல செய் வாழ்க்கையில சாப்பாடு உண்ணு கீக்கா சொற்கம் கிடைக்கும் இல்லை கொஞ்சம் பொறுமை இது ஹலாரா இது ஹலாலா அடுத்த தோட்டி நாங்கத்தானே பராமரிந்த அந்த ஆச்சாரிகுலர் இப்ப விசிட்டாவது நாங்க தான் அந்த மரத்தை நாட்டில என்று கொந்தம் கொண்டாடா தான் என்று அடுத்தவனுக்குடித்து இவர் ஆக்கு மேல உுண்ணாம்பி ஆடினால சொன் பண்ணினாதான் துவா எடுத்துக் கொள்ளப்பட அடிப்படையை கொஞ்சம் பேசி பார்ப்போம் தூக்கிக்கிறேனா உங்களுக்கு கண்டத்துல நீங்க நல்ல விஷயங்கள ஆச்சரியமான ஒரு தூண்டாங்க ஓ ஒரு மனிதன் நீண்ட ஒரு பிரயாணம் பேச்சு வாராறு அவர்கள் உடம்பெல்லாம் தூக்கி படி அவரது தலையெல்லாம் பறத்தையாறு அவ்வளோவுக்கு தயர் தூரமான ஒரு சஃபர் பேச்சு வந்து கலைப்பு கஷ்டம் தாகம் எந்த ஒரு இல்லை நாங்கள் நேரம் சில சஃபர் போவோம் திருச்சிக்கொள்ளும் யாரும் உதவி செய்யாத மனம் தாங்காது அழுதுடுவோம் சில நேரத்தில் அதை மாதிரி இவர் அல்லாக்கு தயாரம் பே எனக்கு உதவி செய்த கேட்கிறாரு ஆனா அவருடைய சாப்பாடு எல்லாம் அவர் குடிக்கிற அவர் அவருக்கு குடிப்பாடம் அவருக்கு அவரது வாழ்க்கையே ஹரா அவர்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பா அவரைய சொல்ல சொல்லாம இது முதலாவது விஷயம் அதாவது உணவு இரண்டாவது விஷயமும் மூணாவது விஷயமும் நாலாவது விஷயமும் ஒரே ஹதீச சுட்டி காட்டுறாங்க புகை வாசியல சம்பவத்தை நாங்கள் எல்லாரும் கேட்கிறோம் எல்லா துமாக்கள் கேட்கிறோம் இந்த புகை வாசியல சம்பவம் மூணு பேர் உரைக்கு போனாங்க கல்லொன்று வந்து அதுல சிக்கி கொண்டாங்க மூணு பேரும் துவா கேட்டாங்க இந்த விஷயம் பின்னாடி அன்றாட வாழ்க்கையில் இல்லாத ஒரு விஷயம் முதலாவது ஒவ்வொருத்தரும் அமல்களை யோசிங்க இன்னொரு விஷயம் இத வாழ்க்கையில கட்டாயமா எடுத்துக் கொள்வோம் எங்களுக்கு அமல்கள் இருக்கணும் அது எனக்கும் அல்லாக்கும் மட்டும் தான் தெரியும் தெரியக்கூடாது எங்க குற்றிகளுக்கும் தெரியக்கூடாது யாருக்குமே தெரியக்கூடாது அது எனக்கும் அல்லாஹுக்கும் மட்டும் தான் எங்கட மனைவி மாருக்கும் செல்வோம் எங்க ஊர்ல இருக்கிற பெண் மட்டும் தெரிஞ்ச ஒரு அமலை வச்சுக்கோங்க எப்போ வாழ்க்கிற அமலின் கூடும் யாரும் தெரியக்கூடாது அல்லாவும் மட்டுமே மட்டும்தான் தெரியும் இது உதவும் அப்படி செஞ்ச சில அமல்கள் செஞ்சிருந்தேன் என்று நீண்ட நீக்கிறேன் இவர் அப்படி என்னத்தான் செஞ்சாரு சுபரானா இவரே இவருக்கு இதால் ரெண்டு பெ பெற்றோர்கள் இந்த பெற்றோர்களுக்கு உணவு கொடுக்காம இவர் தூங்கவே மாட்டாரு இவர் பெற்றோர்களுக்கு உணவு கொடுக்காம இவருடைய பிள்ளைக்கும் கொஞ்சாதிக்கும் உணவு கொடுக்கவே மாட்டாரு ஒரு நாள் இவர் வேலைக்கு பேசி வளர்ப்பு தொடங்குகிறாரு பால் நிறச்சிட்டு வந்து பார்க்கிறார் உம்மாம் பாப்பாம் தூங்க அப்படியே பால கல்ல ஏந்திக்கொண்டு உமாம் பாப்பாம் கண் தொடரக்காலில் பார்த்துக் கொண்டிருக்கிறார் உள்ளே அழுது மனையை செலரா உள்ளிலே சின்ன குடுப்போமே ஆனா இவன்ட மனம் இடம் கொடுக்கிறீங்க இப்படி எத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம் எங்க உம்மா வாப்பையிலே கணக்கே இல்லாமல் இருக்கிறோம் உமா எங்க தோம் இல்லையா பொழுது வயசாவிட்டு இப்பே கற கற என்று பொறு எங்க உமா பாப்பா சேர்க்குவோம் மனத்தை தொட்டு கேட்டு பாருங்க ஆசையோட உமா வாப்பாவோட உருகு வாங்கி கொடுத்து அந்த உறுப்பு அவங்க ஒழுக்கம் கொண்டு மனசுக்கு வார சந்தோஷம் உலகத்துல எங்கே நினைவிடும் இதுல வேதனை எப்ப தெரியுமா புரியும் நான் கும்பவாப்ப ஆதிரத்துக்கு பின்னால அப்பதான் விலகும் வேண்ட கும்பமாப்பா என்பதும் கஷ்டப்பட்டுப்பாங்க கும்பமாப்ப என்ற வாழ்க்கையில அது நிரந்தரமா எங்களோடு நீக்கக்கூடிய ஒரு சொற்கள் அந்த பெற்றோர்கள் எங்களுக்காகவே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் போறக்குள்ள பதினாலு வயசு வரைக்கும் செய்யும் வரைக்கும் இருபத்தி ஒன்பது லட்சத்து சொத்தம் செலவழிக்கிறாங்க நீங்க கணக்கு போட்டு பாருங்க இவ்வளவு எல்லாம் செலவெடுத்து எங்களுக்கு என்ன தான் தெரிஞ்சுக்கிறாங்க ஏய் அவன் ஒரு பொண்ண காண்டார் அதுதான் உலகம் அவன் இவ்வளவு காலம் எங்கே நீங்க இதில் உமா வாப்பாக்கு ஆசை செல்ல வேண்டிமா அந்த உமாளை விரும்புறேன் தெளிமா யார் தான் உமா வாப்பா ஹயாத்தா இதோ அந்த உமா என் பாப்பாப்பா ஹயாத்தோடு இருக்கிறதோ உமா பாப்பா என்னால ஏதாவது கவருங்கிறது தான் மன்னிச்சு போகணும் ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு என்னத்துக்கு உமா வார்த்தை மகன் நீங்க போறீங்களா போறிகளா மகனுக்கு விளக்கம் இல்ல ஏன் உம்மா போறீங்களா போரி என்ன அம்மா அவனே கேள்வியா கேட்டுறீங்க உமோட கையில செலவுக்கு தள்ளி இல்லை மகன் ஏதாவது கருவறாய பார்த்து கொண்டிருக்கிறாங்க அது எங்கட மூளைக்கு விளங்கிடுங்க பாப்பா மகன் என்ன செய்தி யாவரங்கள் எப்படி போகுது கஷ்டத்தை காட்ட மாட்டாங்க எத்தனையோ பெற்றோர்கள் வெள்ளைக்கு சின்னத்தை அடுத்த நாளும் பெற்றி திணுறாங்க மகன் மார் இன்னைக்கு மேல உன்றா அஜிக்கு மேல அஜி எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க எந்த வீனுடைய வேலையை செஞ்சாலும் உம்மா வாப்பட செதுமந்தை செய்யாமத்துக்காக வேண்டி சமூகம் சொர்க்க போகிறதுக்காக வேண்டி செதும அது ஆலயமாக இருந்தாலும் சரி உம்மா வாப்பட செதுமத்தில்லாம உனதுவா என்று கொள்ளப்படமா இன்றைக்கு வாழ்க்கையில பிரச்சனையா உமா வாப்பட விஜயத்தில் ஓட்ட உண்றோமாண்டி ஓட்டுவிட்டு இன்னைக்கு ஜும்மாத உமா வாப்ப வந்து வாப்ப வந்து பயன் இல்லாம ஜும்மா தொழுந்து முடிஞ்சு வாப்பாவோட பேசும் போங்க வாப்பா என்று கொஞ்சம் தெரிவிப்பாரு வாழ்க்கை சந்தோஷமாயிரு மூணாவது முதலாவது ஹலாலான உணவு ரெண்டாவது உமமாப்பட சினிமன் மூணாவது பாவம் செய்ய ஆசை வரும் பொருத்த பாவத்தை ஒரு சூரமான அதே அக்காவு பார்ந்த விஷயத்துல வர சார்ந்த சாட்சியிட ரொம்ப அழகானவர் அவளை அடையணும் என்று இவள் ஒரு ஆசை ஒரு நாள் அவள்க கஷ்டத்துக்கு ஆதரவை தள்ளி கேட்கிறார் அந்த பெண் செல்லறா அல்லாவோ பயணி அவருடனே அழா ஒரு சிலை அல்லா இந்த பாவத்தை நான் உணர வேண்டி உத்திருந்தா இந்த சோதனையின் என்ன ஓரமாட்ட வாழ்க்கையில் பாவம் நடக்கிறதா யாருக்கும் பாவம் நடக்காத யாரும் இல்லை யாரும் பாவம் செய்யாதவர்கள் யாருமே அல்லாவ நினைவுகளைதான் அந்த பாவத்தை இன்பமா இருக்கு ஒரு பெண்ணை பார்ப்போம் என்று ஆசிரியம் யார்தான் இதை பார்க்கவே கண்ண கீழே சாத்துக் கொள்வோம் இன்பமாயிருக்க பட்டி எடுக்கணும் போல துடிக்கும் பட்டியல புள்ளாலே ாலும் எக்க மாட்டேன் என்று பாவங்கள் சில பாவங்களை போல உணரும் கொஞ்சம் பார்ப்போம் எங்களது வியாபாரம் கொடுக்கல் வாங்கல்ல பேணுகள் யார கொடுக்கல் வாங்கல்ல பேணுகள் இல்லையோ இவங்களோட துவாவும் அல்லா என்று கொள்ள மாட்டான் ஆவள் ஹலால் ஆகி கொள்வார் என்று எழுத்து செல்ல அவன்ட கல்லையோவலம் எங்கட நெய்தான் செல்லுவான் இது கேவலமே இல்லை ஆனா அல்லாக்காரி விட்டு பார்ப்போம் குடிச்சு பார்ப்போம் அவங்க உள்ளது அல்லா கண்ணியத்தை போட்டுவார் யாரெல்லாம் சொத்து செல்வோம் அடித்தவாட் அல்லா நம்மை கண்ணியப்படுத்துவார் ஏழையாக மருந்து இல்லை நரம்பு தாங்காது அழுவாக அபூபாக்கி சென்ற அவதும் இல்லையா இந்த ஆளுகிறானோ சக்தி அழுவாங்க நானும் நீங்கள் என்ன உத்தரவாதன் எவ்வளவு பாவங்கள் நடக்குது சௌபா செஞ்சிக்கிறோமா சௌபாவின் பக்கம் மீது அல்லாடி பாவ மன்னிப்பு கேட்போம் அல்லா இறக்கம் இப்படி எல்லாம் தாண்டி இதெல்லாம் விஷயத்தை கட கொதிப்பின் துவா எழுந்து கொள்ளப்படுகிறது சுபஹான் அல்லா அல்லா செலவங்க கேட்கறதுவாவை உடனே கபூல் செய்வான் இன்னும் செலவன் கேட்கிற துபாவை அல்ல தாமதிச்சு கபூல் செய்வான் அடியான் சொல்லுவான் அல்லாஹை எடுத்துக்கொள்வான் அல்ல இல்ல அல்லாத்தான் தெரியும் எனக்கு இந்த ஊடு கிடைச்சா அல்லா தெரியும் இதுபிரி படிச்சு பட்டதாரி ஆகுனா ஹைரா தராய் அல்லாக்குத்தான் தெரியும் அல்லா இடத்துல பாரம் காட்டுவோம் நேரத்துல தொலைஞ்சி கிடைக்கு சென்னை இந்த துணியாலேயே கிடைக்காது அல்லாஹ் ஆகால தருவா ஏன் அல்லாசி ஆகிடுவான் இவன் நரவம் பேசிடுவான் சொருக்கம் அனுப்புவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாலு விஷயம் குறிப்பாக இந்த புகபால சென்னை அலாதான உணவு பெற்றோர்களை மதிப்பது செய்யறது பாவங்களை தூரமாகிறது கொடுக்கல் வாங்கல் சீராக சிறப்பாக அழிக்கிறது இந்த நாலு விஷயத்தையும் கடைபிடிப்போ இன்ஷால்லா எங்களது வாக்களை அல்லா எழுதி கொள்வான் எங்கள பாவங்களையும் மன்னிப்பான் யார் தான் பாவங்களை மன்னிச்சுடியா குற்றம் குறைகளை மறைச்சிடா இருங்க கேட்கக்கூடிய வாக்களை அது எங்களுக்கு ஹைரா இருந்தா கபூர் சிங்கி தந்திரியா யார்லா உனக்கு தானே நீ அனைத்தையும் அறிந்தவன் யார்லா யாருல இங்கேல கேட்ட இந்த விஷயங்களை பேணுதா எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா இருமே சகஜத்துடைய சொல்லுவேன் இன்பமாக தயாராகி சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அழகான உணவர் உண்ணக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா வாழ வைக்கூடிய பாக்கியத்தை பெற்றோர்கள் பெற்றோர்கள் யாருலா தவறு செஞ்சுட்டோம் யா அல்ல யாருல குற்றம் செஞ்சுட்டோயா இல்லா இப்ப கமுராளியாக்கிறாரயா இல்ல யாரா சிமம் செய்ய கிடைக்கலையா இருக்காது எங்களை சோதிக்கிறாரையா யாராவது அவனோட ஹஸ்தல்ல ஒழுங்கான முறையில பேணிக்க மாட்டோம் யாருல அவனோட தபுகளை பிரார்த்தமாக்கிறியா இல்ல யாராவது உயிர்தரமான சுருக்கத்தை குடுக்குறியா இல்ல யாரா இப்படி மன்னிப்பு கேட்கு விலைக்கு இல்லையா இல்ல மன்னிச்சு நிரம்பே மன்னிச்சு நிலம்பே யாரா பாவம்பளவுக்கு ஓரமா கிடைச்சிடையா இல்ல யாரா திரும்பி வாழும் என்று ஆட்டையா ஆனா சில நேரத்துல பாவத்துக்கு அடிமை ஆகின்றோம் யாருல்லா பாவத்தவர்களுக்கு தூரமாக்கிறியா இல்ல சில கொடுக்கல் வாங்கல் பேருகள் உள்ளவனாமா சரியாகலாம் இந்த குடும்ப அமல் செய்யக்கூடிய பாக்கி மாசியாகலாம் வாகனா அல்லது அறிவி